மிக அதிகமாகக்கவில்லை அவதம் முழுவதும் நோன் வைப்பார்கள் மற்றொரு அறிவிப்பில் சில நாட்களை தவிர ஷாபானில் பெரும் பகுதி நாட்கள் நபி சல்லுலாஹு அலிஹம் அவர்கள் நோன்பார்கள் என்று உள்ளது புகாரி ஒன்று ஒன்பது ஆறு முஸ்லிம் ஒன்று